நிகழ்த்திய திருவிளையாடல்கள் அறுபத்தி நான்கு என்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் குறிக்கப்படுகின்றன ஆனால் திருவிளையாடல் புராணத்தில் குறிக்கப்படுகின்ற விளையாடல்கள் அறுபத்தி நான்கு என்றாலும் பெருமான் எத்தனையோ காலங்களில் எத்தனையோ விதமான உடல் விளையாடல்கள் நினைத்திருக்கிறார் அதில் இது ஒரு தொகுப்பை அவர்கள் அது மதுரையில் செய்த தொகுப்பை இங்கே நமக்கு தந்திருக்கிறார் இந்த அருமையான அமைப்பில் பழக்கத்திற்கு போல இல்லாமல் இந்த இரண்டு படலம் அமைந்திருக்கிறத பார்க்கிறோம் அது அறியனுடைய வேண்டுகோள் அப்படி நான் கேட்டுக்கொண்டேன் காரணம் குண்டோதரனுக்கு அன்னமிட்டது என்ற பள்ளத்தில் அன்னம் இட்டார்களே தவிர அவர் பசி நீங்கவில்லை பசியோடு இருந்திருக்கா அதனால பசியோடு ஒரு புண்ணியமான ஒரு ஒரு மாதம் வரைக்கும் வச்சிருக்க தப்பு அதனால அன்னமிட்ட பள்ளத்தோடு கூட அடுத்திருக்கிற அன்னக்குடியும் வையையும் ஆகி அந்த பள்ளத்தை நிறைவு செய்தால் அந்த ஆன்மா பசியும் தாகமும் நீங்கி இருந்தது அதனால் அந்த இயல்பு நோக்கி இரண்டு படலங்களாக இந்த மாதம் அமைந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கின்றன நம்முடைய தௌத்தர் சுவாமியவர்கள் அதை அப்படியே திருமணம் பற்றி செய்திருக்கிறார்கள் ஆகவே இரண்டு படலங்கள் இப்பொழுது நாம் நினைவு கொள்கிறோம் பழக்கம் நான் வேடிக்கையாக சொல்வது போல இப்பொழுதெல்லாம் நாம் மதுரையிலே சுக்கநாத பெருமானுடைய திருமணத்திலே மிக அருமையாக கண்டுகளித்திருக்கிறோம் அப்படி கண்டுகளித்திருக்கின்ற பொழுது சரியாக மணி பத்தரை மணிக்கு எல்லோரையும் உணவுக்கு அளித்தார்கள் அப்பொழுது உணவுக்கு அழைக்கின்ற பொழுது இரண்டு முனிவர்களையும் அளித்தார்கள் தயங்கினார்கள் தயங்கியிருமணத்தின் மணமகனான இருக்கின்ற பெருமானி என்ன என்று கேட்டார் சற்று தயங்கினார்கள் இல்லை என்னவென்று கேட்ட உடனே நாங்கள் நண்பகல் உணவு அருந்துகின்ற பொழுது எங்களுடைய பெருமானுடைய திருக்கூத்தியை வழிபாடு செய்துட்டு தான் நாங்கள் குணம் அப்படின்னார் எனக்கு தென்லை பேருடிகள் பார்த்தவனை பெருமான் பார்த்தார் இந்த இரண்டு ஆன்மா உணவு அருந்தாமல் திருக்கல்யாணத்தில் வந்து இருக்கக்கூடாது என்று கருதி நீ அங்கே பார்க்கின்ற அந்த திருக்கூத்தினை இங்கேயே நான் காட்டுகிறீர்கள் என்று சொல்லி வெள்ளி அம்பல திருக்கூத்தாடினார் என்பதை நாம் சென்ற முறை பார்த்தோம் இல்ல ஆகவே இப்ப நாம் திருமணத்தில் இருக்கிறோம் நாம் இன்னும் உணவு அருந்தவில்லை ஆகவே அந்த வகையில் உணவு இன்று தான் நமக்கு கிடைக்கிறது அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றினான் பெருமான் வழிபட்டார்கள் என்பது பற்றி இந்த பாடலில் தான் இந்த சிந்தனையில் தான் நமக்கு வந்து குறிப்பாக தெரிகிறதை தவிர அவள் இரண்டு பேரும் தனியாக செய்யல ஏன் அப்படி பணிசு செய்தார் என்று கேட்டா அவர்களுக்கு வந்து உணவெல்லாம் பெருமான் திருக்கூத்து தெரிஞ்சிப்பதுதான் தெரிஞ்சுனால இந்த உணவை விட்டு விட்டார் நாம என்ன செய்து கேட்டா தாய்மாரா சொன்ன மாதிரி யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் இது நம்ம நம்ம விளையாட்டு நமக்கு என்னன்னு கேட்டதா ரொம்ப ரெண்டு ரெண்டு காரியத்தை ரொம்ப தவறாமல் நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னர் தாய்மானார் என்னன்னர் வேளா வேலைக்கு சாப்பிட்றோம் அப்போ உண்டைகளை தொண்டருக்கு முன்படும் படுத்துறோம் அவ்வளோதான் இது ரெண்டும் சரியாக செஞ்சுட்டு வர்ற சுவாமின் யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் என்று சொன்னார் ஆகவே அந்த அமைப்பில் அவர்கள் எல்லாம் இல்லை ஆதலால் அவர்கள் எவி அவர்களுக்கு நுகர்வதற்குரியது என்றால் பெருமானுடைய வழிபாடு அந்த திருக்கூத்தை காண்பதுதான் அவர்களுக்கு எல்லாமும் பெருமான திருக்கூத்தை காட்டினார் என்ற அளவிலேயே விட்டு இங்கும் கூட அந்த இரண்டு முனிவர்களும் உணவருந்தனர் குறிக்காமல் பொதுவாக வைத்து நோக்கம் என்ன என்றால் பெருமானுடைய வழிபாடு ஒன்றுதான் எல்லாமும் அவர்களுக்கு அது ரொம்ப சுருக்கமா சொன்ன சொன்ன ரெண்டே ரெண்டு சொல்ல சொல்லலாம் தோற்றுவாயினி என்றார் நான் நுகர்வதும் நான் செலுத்தப்படுவதும் எல்லாம் எல்லாமும் நீதான் என்று அப்பிரடிகள் விண்ணப்பிக்கிறது அது மாதிரி துய்பனமும் விப்பனமும் எல்லாமும் பெருமானுடைய திருவழிச்சியிலே என்று கருதியவர்களால் அந்த துயிப்பன பற்றி அவர்கள் உண்மையை பற்றி ஆகவே இப்பொழுது முறையாக ஏனையோர்கள் எல்லாம் இப்பொழுது சாப்பிட்டார்களா எல்லாரும் சாப்பிட்டாங்க கல்யாணம் பத்தியெல்லாம் அதுவும் பெரிய பெரிய கல்யாணம் அதனால முதல்ல முதல்ல அந்த பத்து மணிக்கு என்ன சாப்பாடோ அதே சாப்பாடு தான் மத்தியானம் மூணு மணி வரைக்கும் அது பெரும்பாலும் மடங்கள்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பந்து விசாரணையின்னு ஒரு தனியாக ஒருத்தரை போட்டிருப்பாங்க பந்து விசாரணை இப்போ இருக்குங்களா அது அவளுக்கு வேற ஒன்றும் வேலை இல்லை பந்து விசாரணைன்னா எல்லாருக்கும் எல்லா இலையிலையும் எல்லாமும் உண்டுதான் பதினொன்று மணிக்கு வந்தது போலயே வந்ததா அது முக்கியம் போக போக ரசமெல்லாம் பைப்பு தண்ணியெல்லாம் சேர்த்துருவாங்க முடியாமி அருமையாக என்ன சொல்லுகிறார் எல்லாரும் உணவு கொடுத்தார்தான் அந்த உணவு கொடுத்த பாட்டை சொல்லுகிறார் கண்ணிய கரசி நாள் காடிமானி புகுந்த மின்னியற் அந்த திருமணத்துக்கு வந்தவர்களே ஒரு பட்டியல் போட்டு காட்டுறார் யாருன்னு கேட்டா பெருமானுடைய திருவருளுக்கு இலக்கான மாதவர் என்று சொன்னார் நல்ல சிறந்த தவசிகள் சாப்பிட்டாங்க அப்படின்னா ஏன்னா மற்ற நம்மட்டு கல்யாணத்துக்கு இல்லறத்தார் தான் வந்திருப்பாங்க இப்ப இது மாதிரி குருமூர்த்திகள் பிரசாத் அனுப்பிச்சிருப்பாங்க ஆனா பெருமானுடைய திருக்கல்யாணம் சொன்னா பெரிய மாதவர்கள் எல்லாம் வந்து அதை போய் முன்ன குறிக்கிறார் மாதவர் அந்த பட்டியல் நான் சொல்லிப்படுறேன் வேதியர் ஏனோர் மூன்று பட்டியல் போட்டார் சாப்பிட்டது யார் யாருன்னு கேட்டார் மூன்றுல சொல்லி வைச்சார் சைவசித்தான் முப்பொருள் அது மாதிரி மூன்றுல முடிச்சுட்டா மாதவர் வேதியர் ஏனோர் என்று முடிச்சார் அந்த முறை வைப்பே ரொம்ப அருமையான அப்ப யார் சாப்பிடணும் கேட்டா நல்ல இது மாதிரி ஞானிகள் ஒரு வேலை நம்முடைய இல்லத்துல உணவு இருந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த இல்ல அவ்வளவுதான் செல்வன் நெடுமாடம் சென்று சேனி செல்லும் அதிதோய செல்லும் உயர்கின்ற செல்வன் வாழ்தில்லை சிறம்பளைமேய செல்வன் கடலேற்றும் செல்வம் செல்வியாய் அதான் திருவள்ளுவர அருமையா சொன்னார் நீ எத்தனை பேருக்கு உணவு கொடுத்தாய் என்பது கேள்வி இல்லை எந்த தகுதியாளருக்கு கொடுத்தாய் அதான் மிக முக்கியம் இணைத்துணைத்து என்பது ஒன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் திருவள்ளுவரம் அருமையானது எத்தனை பேருக்கு உணவு கொடுத்த ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு இருந்தாலும் ஒரே ஒருவர் சார் ஒரு பெரிய ஞானி அவங்க வந்து சாப்பிட்டாங்க போதும்டா நீ கொடுக்கப்படுகிற விருந்தின் தரத்தை பொறுத்ததில்லை விருந்தினர் யாரோ அந்த விருந்தினருடைய தரத்தை பொறுத்தது நீ கொடுக்கிற விருந்தினுடைய தன்மையினர் விருந்தின் துணை துணை வேலிப்பயன் என்று சொல்லுங்க ஞானியர்கள் வந்து சாப்பிட்டாங்க மாதவர் திருக்குறள் ரொம்ப அருமையாக மூன்றாவது என்னது நீத்தார் பெருமை நீத்தார் பெருமை என்று அந்த நீத்தார் தான் மாதவர் இருமை வகைதறிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கித்து உலக துறந்தார் பெருமை துணை கூறின் மையத்தை இறந்தாரை எண்ணிக்கொண்டெல்லாம் சொல்லி ஞானிகளுடைய அந்த அமைப்பை மிக உயர்வாக திருவள்ளுவர் இருக்கின்றனர் ஆதலால் இங்கே முதல் முதல் அந்த பட்டியலில் சொல்கின்ற பொழுது ஆரார் சாப்பிட்டார் சொல்கின்ற மாதவர் என்று ரொம்ப அருமையாக முதல் அமைத்தார் அடுத்து யார்னர் மாதவர் வேதியர் நல்ல தமிழ் மறைகளையும் வடமொழி மறைகளையும் எல்லாம் கற்றுவந்து சரி என்னதான் இதெல்லாம் இருந்தாலும் கூட கல்யாணத்துல பந்தல் போட்டவங்க லைட்டு வந்தவங்க ஒடிபறிக்க வச்சவங்க எல்லாம் சாப்பிடத்தான் வேணும் ஏனூர் மூணாவது பற்றிய மாதவர் வேதியர் ஏனூர் அப்படி பந்தியில சாப்பிட்டவங்களை பேசும் கூட அதுல ஒரு நீதி அது பரிஞ்ச முடிவிற்கு இருந்தது அஹ் இந்த மூவகையானவர்களும் மன்னவர் அடுத்தது நாலாவது ஆறுனர் நிலத்துள மன்னவர் இந்த உலகத்தில் சேர்ந்த அரசர்கள் எங்கே இருக்கார்கள் அத்தனை பேரும் அவர்களும் சேர்ந்து இவர்கள் எல்லாம் சேர முறை யாவற்கும் முறையே பொன்னியற் அறுசுவை போனகம் அருந்தா எல போட்ட சாப்பாடு இல்லை பொன் தாம்பாலம் இல்லை பொன் தாம்பாலம் அந்த பொன் தாம்பாலத்தில் வச்சு அருமையாக சாப்பாடு போட்டார் அப்பா அப்படாமலாம கறி வைக்கிறதுக்கெல்லாம் எல்லா பொறுக்கண்ணங்கள் பொண்ணு அவியலுக்கு அத்தனை பேரும் உணவருந்தார்கள் ஆகவே கல்யாணம் போன மாதம் சாப்பாடு இந்த மாதம் அப்படியாக எல்லா எல்லாரும் உணவருந்தினார்கள் அடுத்த பாட்டு ஆதி ஆதிபர் வந்து நல்ல பக்திமான் என்பது மட்டுமல்ல அதான் பெரிய இலக்கியங்களும் எடுத்துக்கொண்ட அந்த நிலை என்னவோ திருவிளையாடல பெருமானங்களே சந்தனம் கொடுக்கப்பட்டு ஒரு மருந்து அருளியலை பேசினாலும் இந்த உலகியலையும் அப்படியே தருவிச்சொல்லாம் ஏன்னா வரலாறு அப்பதான் சுவையா இருக்கும் அதனால் உணவருந்திய பிறகு பூசுகின்றவும் சந்தனம் பூசுகின்றவும் அடுத்தது நாமும் செய்வோம் ஆனா வந்து வெளியே சொல்ல மாட்டோம் இவர் வெளியே சொல்றாரு உடுப்பவும் சில பேருக்கு திருமணம் முடிந்த பிறகு ஊருக்கு போறதுக்கு முன்னால புத்தாடை தருவாங்க புத்தாடை தருவாங்க ஏன்னா அதுக்குரிய தகுதியும் அதுக்குரிய உரிமையும் இருக்கின்றவர்களுக்கு புத்தாடை தருவாங்க புதிய ஆடை உடுப்பதற்குரியாது உடுப்பாவும் இன்னும் சில இடங்கள்ல பூணாவும் பூணும்னா அணிகின்ற அணிவைகள் நாம் மச்சன மோதிரமும் இதுதான் நம்ம நாம செய்கிறது அது மச்சனம் மோதிரம் செய்வான் வேற ஒன்றும் இந்த நாட்டின்னு நான் இங்கெல்லாம் உண்டு அடிக்கிறேன் நாத்தினா கணவனுடைய அந்த தங்கச்சி அல்லது அக்கா அவங்க விளக்கு நாத்தி விளக்குன்னு அவங்களுக்கு ஒரு தொகை உண்டு அதெல்லாம் கூடுவோம் அப்புறம் மாப்பிள்ளை தோண அதுக்கு ஒரு தொகை உண்டு அதெல்லாம் வாங்கணும் இப்படி எல்லாம் இருக்கும் ஆனால் இது மாதிரி பக்க விருந்தினர் வந்தவர்களுக்கு சிலருக்கு மோதிரம் என்ன மைனல் என்ன அப்படி பூணாவும் உணவந்திய பிறகு பூசவும் உடுப்பாவும் பூணாவும் என பெரிய இடத்துக்கு கல்யாணம் இல்ல அதனால அவர் பற்றி எல்லாம் கொடுத்தாக்கலாம் கொடுத்து पड़काई वाद मेल